மா அருமையா தெருவில் போட்டு அருமையா மங்களப்படுத்த கேள்வி உள்ள வீதியில் கோலம் எந்த விதத்திலையும் படைய சூழலை கொண்டு வர முடியும் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அவங்களும் ஒளியும் ஒலியும் அந்த உலகத்துல இருக்கும் என்றுதான் நம்முடைய தவித்திர சுவாமியவர்கள் இப்படி எல்லாம் கூட்டி செய்யறாங்க இந்த ஒரு மணி நேரமாவது இப்படி இருங்கடா அந்த உலகத்தை விட்டு என்று சொல்வாங்க உண்மைதான் எனவே அப்படிப்பட்ட அருமையான தெரிவிதலாம் எனவே மற்ற வாயுவோ அல்லது வர்ணனுக்கோ வேலை தராமல் தான் வீட்டு வேலையை நாமே செய்யணும் ஊரட்காரம் செய்யணும் என்று சொல்லி அந்த பெண்களும் தெளிச்சு அருமையாக கோலம் போட்டு அடிப்பாங்க பார்த்தா தெருவில் இருக்கணும் அடுத்தது மேலம் பரதாளம் நிறையும் கோடி காலில் வீரி வெங்காத என்னுடைய வரி ிய திருவீதியை முறை குளவும் பெருமயர் பணி உத்தி ஞானம் திகழ் திரு மறையின் பெருகோலி நலமார் முனிவர்கள் துதியோடும் ஓலம் பெருகிய கோபுரம் உரைமை கொடு தொழுதுள் புக்கார் வந்து பார்த்தாய் நல்ல ஒளிகள் என்ன ஒளி கேட்கும் இன்னி செய்வீனையர் யாழினர் ஓரு இரு கொடுமையா திருவாசகம் இருக்குது அப்படி தில்லையில் இருக்கிற போது அந்த மாலை நிறத்தில் என்னன்னு கேட்டா அவரவர்கள் அவரவரும் நல்ல வழிபாடு செய்து கொண்டே அப்படிப்பட்ட அருமையான திருவீதி எல்லாம் கடந்து இதோ கோபுரம் தெரிகிறது அதுக்கு உள்ளே நுழையப் போகிறார் அப்படி வரும்போது வளர்பொற்கனமணி திருமாளிகனை வளம் வந்தவரை நில்லா அளவில் பெரிய ஆர்வத்தைடையும் அன்பின் கடல் நிறை உடலங்கும் புடக செடி நிறை விரவ திருமலை பொற்கோபுரமும் புகுவார் களனில் பொலிவிடம் உடையவர் நடனவில் கனக பொது அப்படியே ஒளி ஒளிந்தான் இதோ இப்பொழுது உள்ளே சென்றவர் வளம் வந்துதான் கோயிலுக்குள்ள போகணும் அது ஒரு நீதி நீதி ஏற உள்ள போடக்கூடாது வளம் வந்துதான் போகணும் அதனால் உடனே அப்படி உள்ளே சென்ற கோபுரத்துக்குள்ளே சென்றவர் வளமாக வர வளமாக வந்து இதோ கூத்த பெருமான் அப்படி உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி பல பல பலன்னு மின்னும் ஏன் அந்த காலத்து அரசர்கள் தன்னுடைய தான் இருக்கிற இடத்தை வந்து அவன் பொன்னா பொன்னாக வெயில தான் இருக்கிற இடத்த பொண்ணாவே இல்ல தன்னுடைய தலைவனாக இருக்கிற பெருமானுக்கு பொன்வையும் அப்படி சமயம் கலந்த நாடு இந்த நாடு சமயம் வேண்டாங்க நீங்களே ஜன்னி பிறந்திருவீங்களா உருப்புடுவீங்களா நீங்க உருப்புடலா குருப்பிட மாட்டேங்க எங்கேயாவது கங்கண்ட சோழபுரத்தில் மாளிகை கேட்டிருந்தாங்க சோழர்கள் தஞ்சாவூர் இருந்திருக்குது அவங்க தன்னுடைய மாளிகையை போய் இழைச்சிக்கல ஆனால் தான் வணங்கும் தலைவனாக இருக்கிற நடராஜ பெருமானுடைய இருக்கிறத பொன்மையின் அப்படி சமயம் கலந்திருந்த தமிழன் அப்படி சமயம் கலந்திருந்த தமிழரசர்கள் அரண்மனை பெருமானுடைய கோயிலை செய்யணுமே தவிர நாம இன்னைக்கு நாளைக்கு இழைப்பானே என்று கருதிய திருவுள்ளமுடையவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் தெரியாம நாம தெரிய வேண்டும் ஒரே ஊர்ல இருந்த சோழன் அரண்மனையே இல்ல திருவாரூர்ல இருந்து சிற்ற இடங்கள்ல சோழர் எந்த இடத்துலயும் ஒரு சின்ன இடம் ஐயா இது சோழ பேரரசர் இருந்த இடம் சோடு காட்ட முடியலையே ஏன் தன்னை பற்றி எண்ணம் இல்லை தலைவனாக இருக்கிற பெருமானை பற்றி எண்ணம் தான் அப்படி சமயம் கலந்திருந்த நாடு சமயம் கலந்திருந்த அரசர்கள் வாழ்ந்த நாடு ஆக்கு நீங்கள் எப்படி வாழ முடியும் வாழ முடியாது எனவே அந்த மாதிரி உள்ளே சென்று இப்ப அந்த இப்ப அந்த தில்லை அம்பலத்துக்கு அப்படி முன்னே பார்க்குறேன் நீங்க அப்படியே வளம் வந்து அப்படி வந்தீங்கன்னு சொன்ன அந்த இது ஆமா தெற்கு இல்ல மேல கீழக்கோபுர வாசம் அப்படி வந்தீங்கன்னா பளிச்சுன்னு மின்னும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு அப்படி உள்ள வந்தோம்னு சொன்னா கனகன கனகன அப்படி இருக்கு ஏன் பொன்னம்பலம் பொன்னம்பலம் உள்ளே வந்தால் வந்து மீண்டும் திரு உடன் நிகழும் பெருகோடி நிறைய பலம் நினைவுற நீடும் படி வரும் அன்பால் என் குணம் என் பெற நிலை கூட தேடும் பிரமனும் ஆளும் தேவரும் முதலாம் யோனிகள் தெளிவு ஒன்றா ஆடும் கடல் கூடி அமுதிரம்கை தொழுதே லும் நெருங்கிய அடியவர் வழிபாடு இருக்கிற இடம் இல்லைதான் மற்றடங்கெல்லாம் கோயிலில் ஒரு காலம் இருக்கு இன்னொரு காலம் இருக்காது ஆறு காலம் காலையில் அந்த உஷா காலம் அந்த பால் நிவத்திய செல்வந்தல் இன்னைக்கு போட்டு வெளியில கோடி மேலும் என்ன தந்த செல்வம் மடியில் தாளம் கட்டிட்டு ஒன்பது ஐயாவுக்கு தெரியும் எஸ்டி பிள்ளை இருக்கார் திருநாகரத்து பிள்ளைன்னு இருக்கார் அவங்க எல்லாம் நல்லா பாரம்பரியமாக செல்வந்தார்கள் அவர் கோயிலுக்கு வந்தார்னா ப்ரெஷனில் தான் வருவார் ப்ரெஷ்னர் வெளியில் நிற்கும் ஆனால் உள்ளே வந்துருதுன்னா கையில் தாளத்தார் போடுவார் அப்படி அதனால் ஆறு காலமும் அடியவர்கள் வழிபாடு செய்கின்ற இடமாக இருப்பது நம்முடைய இல்லை சிலவங்களை அர்ஜாமத்தில் வருவாங்க சிலவங்களை சா சாய்ச்சி இருக்கும் அப்புறம் கூட்டம் இருக்காது அப்படி போடும் அப்படின்னு சொல்லி அதனால் இப்ப அந்த அருமையான அந்த பெருமான் நடனமாடுகின்றதை அப்படி வந்து அப்படி பார்த்தாலாம் பார்த்தால் அருமையான நடனம் என்றும் ஆடிக்கொண்டிருக்கிற பெருமான் அப்பொழுது அருமையான பாட்டு இப்பொழுது இதோ நடராஜ பெருமான் அப்படி ஒரு கீழே அப்படியே எழுதிக்கிறார் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது மின்னார பெருமான் இங்கே நாவரசர் இல்ல இந்த நாவரசரை ஸ்டடி சொல்லாம ஒரு போட்டோ ஏன்னா என் போட்டோடையட்டுமேக்கு பேரும் அதெல்லாம் கிடையாது அப்படி அப்படியே அப்படியே நடராஜா அப்படி பாக்குறாரு அப்படியே அப்படியே கும்பிடும் போது தண்ணி வருது அப்படி போட்டோ எடுத்து அந்த போட்டோ என்ன கையும் தாலை மீசை கண்ணும் போழி அந்த கை எங்க இருக்குன்னாரு கையும் தாலை கடல்கள் அதனால இப்படி கைய கூப்பி சிரத்துல வணங்கன்னா அந்த ஆன்மாவை மேன்மேலும் ஓங்கச் செய்வான பெருமாள் கையும் தலை மீசை பூனை அஞ்சலியன கண்ண கண்ணும் போழி மழை ஒழி ஆதே பெய்யும் தகையன கண்ணிருந்து தண்ணி வந்து இல்லையா மழை வருதான் மழை வருதான் இப்ப நீங்க திருநாவுக்கத்தில் ஏழாம் நூற்றாண்டுல பிறந்திருப்போம் மக்கு பையன் எங்க படம் தொலைஞ்சமோ அங்கே தப்பி தவிர திருவாமூர் பக்கம் பிறந்தா கண்டிப்பா பெய்ய இருக்கிற ஜி பரம் இருக்க மாட்டோம் அல்லது அவர் தில்லைக்கு வரும்போது நாம வந்து இருந்தோம்னு வச்சுங்க ஒரு தரம் பார்த்து இருந்தோம்னா போயிரு சரியா இருக்கும் டிக்கடி எங்க பிறந்த எங்க தொலைஞ்சமோ தெரியல ஆனா இப்படியாவது சேர்க்கல காட்ட காண்போம் கையும் தாலை மீசை பூனை எஞ்சி என கண்ணும் பொழி மழை ஒழியாதி பெய்யும் தகையன இதுக்கு ஒரையா வேணும் வேண்டாம் கண்ணு தெரியாது மழை தெரியாது ஒழியாம பெய்யுதுங்கிறது தெரியாது சீக்குவல் பெரிய பிராணம் அவ்வளவுதான் இது என்னது கண்ணும் கண்ணும் பொழி பொழிகின்ற மழை ஏண்டாம் உன் உர வாய திறக்காது நல்ல மூலமே சொல் அதாவது ஞான வாய்ப்பே என்ன உண் புதுப்பேச்சு கண்ணும் போழி மழை ஒழியாதே பெய்யும் கரணங்களும் உடன் உருகும் பரிவின இது வந்து மற்ற முன்ன சொன்ன ரெண்டு போட்டோவும் இன்னைக்கு எடுத்துலாம் இப்ப இவர் சொல்ல போற நிழற்படம் எங்க சேர்க்கலார்தான் எடுக்க முடியும் ஒரு பயில இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து வளர்ல உள்ளிருக்கிற மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய அகக்கருவிகள் நான்கும் கரணங்களும் ஆணவம் அழுவது கரணங்களும் உடன் உருகும் பறிவின பேரெய்தும் மெய்யும் தாரை விசை விழு இப்ப போடும் சட்ட கரையா போடும் போ அடிக்கடி சொ சட்டும்பு மதுரை ஆஜீனத்தை இப்ப இருக்கிறது இல்ல முன்னே இருந்தது சட்டை போட்டு போயிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க சட்டை போட கூட சொல்றதில்ல நாங்க இந்த சட்டையவே கழட்டணும்னு நினைக்கிறோம் என்ன அர்த்தம் இத கூட கழட்டப்படாதான்னு அர்த்தம் நாங்கெல்லாம் இந்த சட்டையவே கழட்டணும் உடம்பாகிய சட்டை சொல்லுவோம் அது மாதிரி அப்படி நாம அவங்க அப்படியே மெய்யும் தாரை மூசை வீடு முன்பேடு தரும் அப்படி வணங்குறாரா கீழே விழுந்து வணங்கும் போது அவர் விழுகிறது தெரியல எழுந்திருக்கிறது உடம்பு மெய்யும் தரம் இசை முன்பெழுதும் ஒரு தரம் தான் வணங்குவோம் ஆனா வணங்கும் போது ஐந்து முறை அல்லது பதினோரு முறை வணங்கணும் ஒரு தரம் வணங்க அந்த பாடுபடுதார் என்று இவருக்கே தெரியாது அнди மறந்தற மெய்யும் தரிமிதை விழு இப்படி வடறது தெரியல எழறது தெரியல வடறது தெரியல எழறது தெரியல காரை வெளு மம்ப அதனால தான் ஒலியும் ஒலியும் சத்தியம் இது இங்க பாக்க கத்துக்கிட்டீங்க தூக்கி எடுத்து உடைச்சிப் போடுறோம் அலகுண்டி என்னடா என்னலாம் தாரங்க குடுத்து என்ன உங்களே எல்லையல என்ன வெச்சுக்கோ போடுறேன் யென்ஸ் அத அலகுண்டி வச்சிட குறுபடா மெய்யும் தரை மீசை விழும் பெழுதரும் மின் தாள் தடையோடு நின்றாடும் திருநடம் எதிர்கும்பெடும் அவர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் இப்படி நடராஜ பெருமானை வணங்கினாராம் நாவுக்கரச அருமையான பாடல் அதான் அருமையான அப்படியே உடம்பையும் உள்ளத்தையும் அப்படியே அப்படியே முன்னாள் முன்னிறுத்தி காட்டுது முன்னிறுத்தான் என்ன சொன்ன மற்ற ஒரு வரி சொன்ன அது எப்படி நனி நனி ஒரு சொட்டுக்கும் இன்னொரு சொட்டுக்கும் இடைவெளி அரை மணி நேரம் ஆகாது இந்த சொட்டு இறங்கி சொட்டு சொட்டுமா பக்தி பாடிய கவி சத்தியம் ஒரு புலவரை இன்னொரு புலவர் அறிஞர் அவர் நல்ல தெய்வீக பண்புடையவர் அதனால அது அறிய முடிஞ்சது இப்படி வேற யாரும் சைக்கிள் அரை அதற்காகவே என்ன பண்ணும்னு கேட்டா ஏதோ ஒரு தான் தூத்துக்குடி சொல்லிவிட்டோம் ஒரு அன்பு சேக்கலார் பிள்ளைத்த மேல அதனால பதிச்சு அந்த ஒரு புண்ணியமாவது கிடைக்கட்டும் சேக்கலார் பிள்ளைத்த தூத்துக்குடி இந்த ஒருவடிதான் எனக்கு ரொம்ப உயிர் பக்தி நீ சொட்ட சொல்ல வீர சுவைய இருக்கலாம் அவலை சுவையலாம் நகைச்சுவை இருக்கலாம் ஆனா பக்தி சுவைன்னு ஜெய்கிடாரு தான் என்றெல்லாம் சொன்னார் இப்படியாக வணங்கினாராம் பெருமானி நாமும் வணங்குகிறோம் இத்தன்மை பல இத்தன்மையர் பல முறையும் தொழுதடன்றயனமன்றாடும் அத்தன் திருவருள் பொழியும் கருணையின் அருள் வெற்றிட வரும் ஆனந்தம் வைத்தன்மையினில் விருத்தம் திருமொடி பாடி பின்னையும் மேன் பெரிய பரிவால் இன்பொரு திருநேரி செய்மோடி பருகின்ற இது வரைக்கும் ஒரு சந்தம் அந்த அன்பின் பெருக்கினாலே பெருமான் என்ன கேட்டாராம் எப்பப்பா வந்தேன்னு கேட்டாராம் யார நா என்று எய்தினை என்று கேட்ட அப்பதான் அப்படியே கொட்டி விட்டார திருநேரி என்ன தெரிந்து எல்லா தேவார திருவாதெல்லாம் தான் வாய்நாள அப்படியே பாடாச்சான் என்ற இதே வா பெருமான் தெய்வம் பேசும் பேசிட்டு அழைத்து அந்த அழைத்த உடனேயே உரையற்று போச்சு உரையற்று உரையற்று உணர்வற்று மாயை திரையற்று பாரங்கள்லாம் அப்படியே இருக்குது அதனால கண்ணால காணுகிற அமைப்பே இருக்குது என்ற கேட்டது அங்கே இங்கே வா என்று அழைத்தது அப்படி அடித்து அதனால என்ன ஆச்சு உரையற்றது வாய்ப்பை உணர்வற்றது இந்த உலகியில் உணர்வு இல்லை மாயை திரையற்றது அங்கே எங்கே உலகம் நினைப்பே கிடையாது முருகா முருகா அதான் இப்படி கண்ணால் யானும் கண்டியன் காண்க சிவனையானும் தேரினன் காண்க என்றெல்லாம் திருவாசகம் சொல்வது போல நாம் சொல்லி வணங்கலாம் ஆதலால் இந்த அருமையான அமைப்பை பெற்றாராம் அப்பொழுதுதான் சொல்லுகிறார் என்ன பாடினார் பக்தனாய்ப்பாடமாட்டேன் என்ற பாட்டு அப்ப பாடினார் இந்த மாதிரி இந்த எடங்கூறி விளக்கிய பெருமையின் செய்குளாருக்குத்தான் பல பெருமைக்கும் எங்கெங்கு பாடியது என்று இவர் பன்னாம் நூற்றாண்டுக்காரர்கள் யாரும் சேர்க்கல அவங்க இருந்தவங்க எல்லாம் மூன்று பெருமக்களும் ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டும் எனவே நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த பெருமக்கள் நேரத்தில் இந்த பதிகத்தை பாடினார் என்று ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னே வந்த ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார் கற்பனை போக்குவரத்து இடங்குறி வளர்க்கிறது எங்க இருக்குதா இடங்குறி வளர்க்கல் என்ற ஒன்றை எங்கேயாவது காண முடியுதா இப்ப இல்லாம நாவுக்கரசர் பதியம் ஒரு ஆறு பதியம் கெச்சிருடியிலே முதல்ன்னிலே முதல் முதல் பாடிய பதியம் பக்தனாய் பாடமாட்டேன் என்பதுலாமே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த ஏதேனும் சில பாடல்கள் இந்த இடத்தில் தான் பாடப்பட்டதென்றோ இப்படிதான் சொல்லப்பட்டது என்றோ எங்கயாவது சொல்ல முடியுது சொல்ல முடியாத வாய்ப்பும் இல்லை இங்கதான் இருலால் பக்தனாய்ப்பாடமாட்டேன் பரம நீ பரமயோகி எத்தினால் பத்தி செய்யன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தணி முதல்வாத்தில் அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடிய நீன் வந்தவாரி ரொம்ப அருமையான வினாவும் விடையும் பெருமான் என்ன கேட்டார வந்தாய் என்று இப்பொழுதுதான் வந்தேங்கிற சூழ்நிலை உன் அத்தா எனக்கு திலையில வேற அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒண்ணு வேலை இல்லப்பா இப்ப நம்ம நமக்கு அண்ணாமலை அப்பா யூனிவர்சிட்டாது சொல்றேன் வேற இங்க எனக்கு தெ நடபர் நம்ம பக்தர்கள்ராஜோல் என்று நாம சொல்லுவோம் இங்க என்று வந்தா என்று கேட்ட உடனேயே இந்துதான் வந்தேன் என்பது மட்டுமல்ல அத்தா உன் ஆடல் காண்பான் அடியவார் நான் வேற எதுக்கு பார்த்து இல்லைக்கு வருவேன் உன்னை பார்த்து தான்ப்பா வருவேன் எனக்கு வேற என்ன பார்த்து இல்லை பணி திருமதி குன்று வந்த அடியேன் திருமது குன்றத்திலிருந்து அப்படி மனம் தோன்றுச்சு நீ தோற்றுவித்தாய் அந்த எண்ணத்தை அப்படியே வந்த உன்னை அத்தா உன்னு ஆடல் காண்பான் அடியனின் வந்தவா சரி என்று வந்தாயின்னு பெருமான் கேட்டார் அப்படின்னு சேர்க்கல இருப்பார் ய்யா அது எப்படி சேர்க்கல சொன்னார் எப்படி சேர்க்கல சொன்னார் இவர் அத்தாவும் இவர் சொன்னது இருக்குது அத்தாவுன்னு ஆடல்காண்பான் அடியணியன் வந்தவாறு அப்படிங்கிறார் இதுக்கு நான் வந்தேன்னு சொல்றாரு அவர் என்று வந்தாய்னு கேட்டது எங்க இருக்கு சிவ சிவ குனித்த புருவமும் கொமிழ் சிரிப்பும் இப்படி சொன்னவனே இல்லையே சிரிப்பை பத்தி ஏ சார் அது சிரிப்பு எப்படின்னாரு வாய் பூர குறியாது சுவாமி ஆனாலும் பனித்தடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே உன்னுடைய திருவடியை காணப்பெற்றால் இந்த மனித பிறவி வேண்டுவது இல்லை என்றால் காணாத பிறவி பிறவியே அல்ல இன்னொரு பொருள் கூட சொல்லுவாங்க காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இப்படி இப்படின்னு சொல்லுவாங்க காணப்பெறுகின்ற பொழுது இந்த மனிதப் பிறகு வேண்டும் காணப்பெற்றால் காணப்பெற்ற மனித பிறகு வேணுமா நீங்க செம்பொருள் காண்பது அறிவு கண்டுட்டேன் வேண்டுவதே வேண்டாம் அதுல ஒரு பாட்டுல என்று வந்தாயும் எம்பருமாந்தன் திருக்குறிப்பி ஒரு பாட்டு அதுதான் சேக்கிளா பெருமான் எடுத்து வைத்து இவர் வந்தவுடனே நீ எப்பப்பா வந்த என்று கேட்க நான் உன் ஆடல்காண்பான் அரியணியின் வந்தவாறு ரெண்டு பேரும் பேசுகிறான் பேசுகிறான் நாவரசரும் நடராஜ பெருமானும் பேசுகிறான் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்ற வழிதான் இவர் என்று வந்தாய் என்று திருமுறையை படிக்கணும்னா எப்படி ஆசீர்வதிக்கணும்னா சேக்கிழார் போல் பயில்க என்று சொல்லிட்ட பொறும படிச்சது என் நாவலை வைத்து இவ்வாறு செய்கிறார் கூறுவாராய் என்று சொல்லுவோம் ஒரு பக்கம் இங்கே படிச்சோம்னா நான்கு அஞ்சு ஆறு தெருமுறை பக்கத்திலே இருக்கணும் சுந்தரர் படித்தோம்னா சுந்தர தேவாரம் பக்கத்துலேயே இருக்கணும் ஞானசம்பந்த படித்தோம்னா ஞானசம்பந்த தேவாரம் பக்கத்துல இருக்கணும் ஏன் அப்படியே பிழிவு பிழிவு பார்த்தீங்களா பிழிவு அதனால இது பிழிவுதான் கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல கரந்தபால் அது திருமுறை பிழிவு இது ஆவின் பிழிவு இப்படி வாக்குற சந்தது பெருமான கண்டார் அவ்வளவுதான் சந்தம் மாறி மாறி இனி நீங்க அந்த முறையில் படிக்க முடியாது என்ன பண்ணிருக்க வேறு என்றாவது போட்டுக்கணும் வேறு ஏன் இனி நீ படிக்கிற முறை வேறு மாதிரி மாற்றி என்ற நினைக்கலாம் அருமையான முதல் பதிகத்தை பாடினார் நீடிய மணியின் சோதி அந்த சந்தமே வர முடியாது என்ன நீங்க நினைச்சு அவங்க போட்டா கூட அந்த சந்தம் போனது போனது தான் மாறி மணியின் சோதி நீரை திரு முண்டில் மாடும் ஆடுயர் கோடி சூழ் பொற்றேர் அணி திரு வீதியுள்ளும் பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி பாடியின் பணிகளும் பயில செய்வார் அருமை அருமை இந்த பாடெல்லாம் கோடியில் இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு என்று சொன்னார் ஏன்னு கேட்டா இப்பொழுது நடராஜ பெருமானை வணங்கினார் நாவரசர் நாமும் கூட போயிருக்கிறோம் அதனால நாவக்கரசரே ரொம்ப அருமையா நாம அந்த மாதிரி வணங்கல கையும் தாலை மீசை பூனை எஞ்சாலி என கண்ணும் பொழி மாடி ஒழியாதி பையில சரி வணங்கிட்டோம் ஏன்னா அந்த புண்ணி இருந்தால்தான் நமக்கு கண்ணுல தண்ணி வரும் அதனால வந்து அப்படி வணங்கிட்டு வந்த பிறகு இப்பொழுது மெதுவாக அந்த தில்லை அம்பலத்திலிருந்து திருவீதிக்கு வர்றாராம் அப்படி திருவீதிக்கு வரும்போது என்ன பண்ற பெருமானை பாடியவாறு வெளியில வர்ற பந்தா இவருக்கு ஒரு தனித்தன்மை சுந்தரம்பந்த மணிவாசர் என்னது இந்த உழவாரம் ஒண்ணு இவருக்கு தான் இருந்தது அது இவருடைய அமைப்பில் இருந்தது அதனால இவர் பெரிய சிறப்பு மற்றவங்க சொல்லக்கூடாது இவர்களில் இருந்த ஒரு தனித்தன்மை இந்த உழவாரம் ஆதலால் அது கையில் இருக்கு அப்படியே தெரு வர்றாங்க உழவாரம் எடுத்துக்கிட்டார் உழவாரம் அந்த உழவாரம் செய்யும் பொழுதும் கூட பெருமானை பாடுவார் ஆமா கை வேலை செய்து வாய் என்ன பண்ணுது அப்படி உழவாரம் செய்யும்பொழுது பாடிய பாடல் தான் அண்ணம்பாலிக்கும் தில்லைச் சிற்றம்பலம் என்பது எடங்குறி ஒரு தாத்தாவும் பாடும் போது கையில் உழவாரம் செய்ய முடியுமா முடிவு முடியும் முடியும் நீளமான பாடல இப்ப இந்த குனித்தபருவம் குபைக்கோ வாயில் என்பதை பாடிக்கொண்டு உழவாரம் செய்ய முடியாது ஒண்ணு உழவாரம் தவறும் அல்லது குனித்தபருவும் போடும் ஆனா இந்த அன்னம்பாலிக்கும் பாடுகின்ற பொழுது பாட்டும் தவறாது இங்கே உழவரம் ஏன் சின்ன பாட்டு திருக்குறுந்தோய் திருக்குறுந்தோய் அதனால கையில உழவாரம் அன்னம் பாலிக்கும் பலம் ஏன் அப்படி உழவாரம் செய்து கொண்டே கொஞ்சம் நிறைய குப்பை வந்துட்டு சிவ சிவ பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமி செய்வே உழவார திருப்பணி செய்கின்ற பொழுதுதான் அண்ணம் பாலிக்கும் என்ற பதிகத்தை பாடினோம் இதெல்லாம் யார் சொல்ல முடியும் ஏழாம் பாடிய பதியத்துக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டில் விளக்கம் கிடைக்கிறது எப்பொழுது பாடியது எப்படி இருந்து பாடியது அப்ப பக்தனாய் பாடமாட்ட பதியும் கையில் தலை ஊக்கி பாடு அண்ணம்பாலிக்கும் என்பது தெருவில் இருந்து பாட என்ன செய்து கொண்டு உழவாரம் செய்து கொண்டே பாடு அதனால் இன்னைக்கு உழவாரம் நிறைய இருக்குது எங்க பார்த்தாலும் திருவண்ணாமலை உழவாரத்துக்குன்னு போறாங்க வெள்ள கோவில் இருக்குது ஈரோடு பகுதியில் சத்தியமங்கலம் உடம்பாறு திருப்பணி செய்யற இடங்கள் நிறைய இருக்கு ஆனால் அந்த திருப்பணி செய்யும் பொழுது ரொம்ப முள்ளுக்கல் இருக்கும் போது பாட வேணாம் முள்ளுக்கல் எல்லாமே கொஞ்சம் அந்த பெரும் புள்ளு கழுத்துல யாரேன்னு ஒரு ஆன்மா அண்ணம் பாலிக்கும் பலம் என்பதை சொல்லி பாடிச்சுன்னா நாவரசர் செய்தவாறு செய்யும்படியான புண்ணியம் நமக்கு வாய்த்தது என்று பொருள் பொருள் கசடர கற்க கற்றபின் அதற்குத்தகன் இருக்க படிக்கிறது ராமாயணம் அடிக்கிறது பெருமாள் கூடாதுரா படிக்கிற